ஸ்ரீகுருபியோ நம அபார கருணாசிந்தும் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீச்சந்திரசேகரகுரும் பிரணமாமிமுதான்வகம் தற்சமயம் நடந்துகொண்டிருக்கிற வைசாகமாசத்தனுடைய மகாத்மியத்தை ஸ்கந்தபுராணமும் பத்மபுராணமும் விரிவாக காண்பிக்கிறது அதிலே ஸ்கந்தபுராணம் ஸ்நானம் எப்படி செய்யணும் என்கிறத காண்பிச்சது இதற்கு ஒரு சரித்திரத்தை பத்மபுராணம் காண்பிக்கிறது அந்த சரித்திரத்தை தான் நாம் இப்போது பார்த்துன்னு வரும் முனிஷர்மா என்கிற அந்தனர் இடத்துல ஐந்து பேர்கள் வந்து தன் மனசில் உள்ள துக்கங்களை பகிர்ந்துக்கிறத பார்த்துன்னு வரும் அப்படி ரொம்ப பாப்பம் பண்ணினவனுக்கு ஞாபக சக்தி ஜாஸ்தியாக இருக்கும் ஏன்னா பண்ணின நல்ல காரியம் ஞாபகம் இருக்குமோ இருக்காதோ கெட்ட காரியங்கள் அனைத்தும் திரும்ப திரும்ப திரும்பி மனசுக்கு வந்துண்டே இருக்கும் அந்த துக்கத்தை நினச்சி நினச்சி தான் அனுபவிச்சாகனும் அந்த பாபகர்மாவி என்கிற நிலையில் இந்த ஐந்து பேர்களும் இருப்பதனாலே இந்த ஐந்து பேர்களும் தான் செய்த பாபங்களை சொல்கிறார் அந்த அந்தனர் இடத்துல முதல்ல நரபாகனன் என்பவர் சொல்லி முடிச்சார் ரெண்டாவது சந்திரசர்மா சொல்லி முடித்தார் இப்போ மூன்றாவதாக உள்ளவர் பேசுகிறார் என் பேர் தேவசர்மான பேர் நான் ஒரு பிராமண வம்சத்தை சேர்ந்தவன் இன் தாயார் தகப்பனார்கள் எனக்கு நிறைய நல்லவைகளை சொல்லி கொடுத்தார் சொல்லிக் கொடுத்தும் நான் ஒரே பிள்ளை என்பதனாலே எனக்கு அளவுக்கு அதிகமாக செல்லம் கொடுத்து எனக்கு நல்லவைகளை சொல்லி கொடுத்தார்கள் நான் அதை அவர்கள் சொல்லி கொடுத்த நல்லவைகளை நான் எதுவுமே எடுத்துக்கல்ல பணம் காசு நிறைய இருந்தது ஐஸ்வர்யம் நிறைய இருந்ததுனாலே பணத்திற்காகத்தானே உலகம் இவ்வளவு அல்லல் படுறது ஒரு வயத்துக்காகவும் சுகத்துக்காகவும் தானே உலகம் அல்லல் படுறது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தினாலே பணம் நமக்கு நிறைய இருக்கு இனி இதையெல்லாம் செய்வதுனாலே நமக்கு என்ன பலன் அப்படின்னா ஐஸ்வர்யம் நிறைய வரும் சுகம் கிடைக்கும் அது ரெண்டுமே இருக்கே இருக்கிற பொழுது எதுக்கு அதை பற்றி நினைப்பானே என்கிற ஒரு அலட்சிய புத்தியினாலே நான் செய் தாயார் தகப்பனார் சொல்லிக் கொடுத்த விஷயங்களை மனசுக்கு வாங்கிக்கல்ல அவர்கள் காலமான பிறகுதான் எனக்கு மனவேதனையை ரொம்ப அதிகமாக ஆச்சு எனக்கு சில நண்பர்கள் கிடைச்சா அந்த நண்பர்கள் எங்கிட்ட உள்ள பணத்தை பூரா செலவழிக்கக்கூடியதான நண்பர்களாக கிடைச்சதுனாலே கெட்ட வழியிலே அவ்வளவு பணமும் செலவாயிட்டது நான் எந்தெந்த வழியில் செலவழித்தேன்னு கணக்கு எடுத்து பார்த்தால் ரெண்டு விஷயங்களிலே அதிகமாக நான் பணத்தை செலவழிச்சு எங்கிட்ட உள்ள பணத்தில் சரிபாதி பணம் இந்த ரெண்டு விஷயத்திற்காகவே அழிஞ்சு போச்சு என்னென்னா சுறா பணம் கல் குடிக்கிறது அனைவருக்கும் கல் வாங்கி கொடுப்பது இதில் பணம் செலவாச்சு வேஷியாக ஸ்திரிகளுக்கு நிறையா வாங்கி கொடுக்கறது ஸ்திரீகள் விஷயத்திலே நிறைய தவறுகளை செய்து இந்த இரண்டு பாபங்களினாலே மகாதரித்ரனாகப் போய் இப்படி வெறும் கோவணத்தோடு கூட நான் திரியும்படியாக நேர்ந்தது அவ்வளவு பணம் இருந்தவன் இப்படி ஆயிட்டது என்னுடைய நிலை என்று சொல்லி மூன்றாவதாக உள்ளவர் அழுது முடித்தான் நாலாவதாக உள்ளவர் பேசினார் என் பேர் விதுரன்னு பேர் நான் ஒரு வியாபார குடும்பத்தை சேர்ந்தவன் என்னுடைய குலத்தொழில் வியாபாரம்தான் என் தகப்பனார் அந்த வியாபாரத்தினுடைய ஒரு நுணுக்கமான விஷயங்களை எனக்கு நிறைய சொல்லி கொடுத்தோ என் பெயரில் அவ்வளவையும் மாற்றி கொடுத்தேன் நீயும் இந்த வியாபாரத்தையும் நல்ல முறையில் செய் அப்படின்னு சொல்லி சொல்லி கொடுத்த இந்த கலியினுடைய தோஷம் குலத்தொழிலே யாருக்கும் அவரவர்களுக்கு அவரவர்களுடைய குலத்தொழிலே ஈடுபாடு வராது என்கிறது கலிதோஷத்தினுடைய காரணமாகவோ என்னவோ தெரியல எனக்கு என் தகப்பனார் செய்த தொழிலில் எனக்கு ஈடுபாடு இல்லை நான் புதுசாக ஏதாவது செய்யலாம் என்று சொல்லி என் தகப்பனார் ஆரம்பித்து கொடுத்த வியாபாரங்கள் அவ்வளவையும் நிறுத்தி வேறேதோ செய்யலாம்னு எங்கெங்கேயோ போய் கடைசியில் அவ்வளவும் நஷ்டமாகி செலவாகி நான் இப்போது வேற ஒருவருடைய மாம்சம் விற்கக்கூடியதான கடையில் பொட்லம் கட்டி கொடுத்துட்ருக்கேன் இப்படி ஒரு நிலை எனக்கு ஏற்பட்டு போச்சு அப்படின்னு சொல்லி நான்காவதாக உள்ளவர் அழுத ஐந்தாவதாக உள்ளவர் பேசினார் என் பெயர் நந்தன் நந்தனாமா நந்தன்னு பேர் எனக்கு நான் சாதாரண ஏழை குடும்பத்தில் பிறந்தன் ஆனால் என் தாயார் தகப்பனார்கள் எனக்கு நல்லவைகளையும் நிறைய சொல்லிக் கொடுத்தார் நான் படித்த பள்ளிக்கூடத்திலே எனக்கு நல்லவைகளை நிறைய சொல்லி கொடுத்தார் எனக்கு எதை பார்த்ததும் எனக்கு என்ன தோணித்துன்னா நான் படித்த பள்ளிக்கூடத்திலே ஒரு பணக்காரன் வீட்டு பிள்ளை படித்தான் அவன் வைத்து பை அவன் போட்டுருக்கிற ட்ரெஸ் அவன் வரக்கூடியதான நிலை இதெல்லாம் பார்த்த உடனே எனக்கு பணத்தின் மேலே ஆசை நிறையா வந்தது நாம் செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்துமே எதற்காக சௌக்கியத்திற்காகவும் பணங்காசு நிறையா வர்றதுக்காகவும் தானே அப்படிங்கிற எண்ணம் எனக்கு மேலோங்கி நின்னது அப்படி தனலோகம் பணத்தின் மேலே ஆசை ஜாஸ்தியாக வந்து பணம் பணம் பணம் பணம்னு என்னென்னெல்லாம் செய்தால் பணம் வரும் என்று பார்த்து ஒரு ரூபாய் கூட செலவழிக்காமல் பணம் எங்கெல்லாம் வரும் யாரெல்லாம் பணம் வச்சுருக்காரோ அவர்களிடத்திலெல்லாம் பிட் அடிக்கிறது திருடுறது பூட்டை உடைச்சி வீட்டை கொள்ளை அடிக்கிறது போற வர்றவர்கள் ஆபரணங்களை திருடுறது இப்படி திருட்டு தொழிலையாவது செய்து பணத்தை சேர்க்கணும் என்கிற ஒரே நோக்கத்தில் நான் கோடிக்கணக்கான பணத்தை சேர்த்துவிட்டேன் ஆனால் ஒரு ரூபாய் கூட எடுத்து செலவழிக்க முடியாத நிலையை அடைஞ்சுட்டேன்னு ஐந்தாவதாக உள்ளவர் சொல்லி அழுத ஏதோ அந்த பாஸ்வேர்டு நம்பரை மறந்து விட்டாரோ தெரியல அவருடைய நிலை கோடிக்கணக்கான பணம் இருக்குது ஒரு ரூபாய் கூட எடுத்து செலவழிக்க முடியலேன்னு அழுத இப்படி ஐந்து பேரும் அழுவதை கேட்டு அந்த முனிசர்மா என்பவர் சொன்னார் நானே ஏதோ ஒரு விதத்தில் என்னுடைய பாபத்தை தொலைச்சால் போகும்னு நான் நதிகளை தெடிந்து போயின்னு இருக்கேன் என்னிடத்துல வந்து உங்களுடைய துக்கங்கள் எல்லாம் சொல்கிறாலே எனக்கு மனசுக்கு ரொம்ப தாபமாக இருக்குது மா சேத்துவி மாதவசம்யகேஸ்மின் யஸ்நாதிபாபைஹி சவிமுச்சதேஹி மேஷஸ்திதேபாஸ்வதிநர்மதாயிரதேவாரி நிவாரிதே தஸ்மாதோ சஹமயா சுகிரு கபசார வைசாக்க மாச பவந்த உபேத்திய ரேவாம் மஜ்ஜம் துபாதகிருதா முனிவ்ந்தே ரேவாஜலே நிழல பாபாபத்தியை எனக்கு ஒரு விஷயம் தோன்றது இந்த வைசாக்க மாசத்துல ஸ்நானம் பண்ணுறதுனால மனசில் உள்ள துக்கங்களை சொல்லி ஸ்நானம் பண்ணுறதுனால அந்த துக்கங்கள் நிவர்த்தியாகும் என்று நான் புராணங்களில் நிறையா கேட்டிருக்கேன் படிச்சிருக்கேன் நான் அதற்காகத்தான் இந்த நதியை தேடிந்து வந்திருக்கேன் வேண்டுமானால் நீங்களும் என்னுடன் வந்தால் உங்களுக்கும் நான் அந்த ஸ்லோகங்களையே சங்கல்பங்களே செய்து வச்சு அனைவருமாக சேர்ந்து ஸ்நானம் செய்வோம் இந்த நதித்தீரத்தை நோக்கி இந்த வைசாக மாசத்தில் தேவதைகள் சித்தர்கள் யோகிகள் மகான்கள் எல்லோரும் இந்த நதி தீரங்களை தேடி வருவான்னு புராணங்கள் சொல்கிறது யாராவது மகான்களுடைய கண்ணில் பட்டோமானால் தபஸ்விகளுடைய கண்ணில் பட்டால் யோகிகளுடைய கண்ணில் பட்ட மாத்திரத்திலேயே நமக்கு உள்ள துக்கங்கள் எல்லாம் போயிடும் வந்தால் அனைவருமாக சேர்ந்து ஸ்நானம் செய்வோம் என்று சொல்லி அவர்களையும் அத்தனை பேரையும் கூட்டிக் கொண்டு போய் இந்த ஸ்நானத்தை செய்தார் அந்த முனிசர்மா என்பவர் அந்த ஸ்நானம் பண்ணின மாத்திரத்திலேயே அவர்கள் அனைவருக்கும் சகலவிதமான பாபங்களும் போச்சோன்னு இந்த சரித்திரத்தை பத்மபுராணம் காண்பிக்கிறது ஸ்கந்த புராணத்தில் சொன்ன முதல் அத்தியாயத்திற்கு இந்த சரித்திரத்தை பத்மபுராணம் காண்பிக்கிறது அப்படி இந்த வைசாக மாதத்தில் ஸ்நானம் என்கிறது மிகவும் முக்கியம் என்பதை இந்த சரித்திரம் வலியுறுத்தி நமக்கு காண்பிக்கிறது அப்படி ஸ்கந்த புராணத்தில் முதல் அத்தியாயத்தில் இந்த வைசாக மாசத்தில் வைசாக மாதத்தில் நாம் முதல்ல செய்ய வேண்டியது ஸ்நானம் என்பதை முதல் அத்தியாயம் காண்பிக்கிறது